ி அந்தராயத்தையேஷந்தபாவனம்தியவி குஞ்ஞரம் முகே மன்மே கிமம் மஹா குருபிரணு மகேஸ்வரம் தமை ஸ்ரீவே நமஹம் ஈஸ்வரோரு மூதவி திணாமூ நமஹம் மாதமேஷரு தபிரி சும்சு யே சிந்துபோத்தை நமஜபூத்தோ ஜனநீமனு வாஸ் தரா வதமே யம் கதாநிச்சி விச்சராமி தீரே सरतीह गंगे, சரதிங்கே முனேரி வானனிதரேஷ் பிரசோதாத்த மகேஷ கருணாச்சமே சரதிந்துமூ माता भूमौ त्वमेव सवित्री மாத விஷ்ணு சவத்தீ பூமே பரிபக் தவரம் சவித் சித்தியூனி ஞானம் பிராந்தி பரமேரூதி சேனீந்திரை சதனவிதூதமோஹா விமலமாலேஜி மாத யன்மாத்தமோலமிந்திரிணம்மனம்ராமாஸ் தயத்துசுமா சாமவேத உபனிஷத்தா இருக்கக்கூடிய இந்த கேனோபனிஷத்துல முக்கியமான பகுதியை நாம் பார்த்துட்டோம் உபனிஷத்ங்கிறது பார்த்துட்டோம் அதோட பரம பிரயோஜனம் வந்து அமிர்தம் அமரணாவம் மோட்சம் விந்தோகோவிதிதாத்மகாத் அப்படின்னத்துக்கு ஆத்ம துத உஷத்னால ஞானம் அர்த்தம் பகவதீவனுக்கு எப்படி சம்சார தரணம் உண்டாகிறதுனா குருவர்கோபலப்த உபனிஷத் சுசக்ஷுஷா ஏதே தரந்தீக பவ அந்ர்தாம் புத்தி சம்சாரம்ங்கிற ஒரு பெரிய கடல் அதுல எங்க முடிச்சு அழிக்கிறது தெரியலை அந்த கடலை எப்படி தாண்டது தெரியலை அதில் உப்பு தண்ணி குடிச்சு முங்கி பொங்கின்னு இருக்கிறத யாராவது படகு கொண்டு வருவாளா யாராவது ஃப்ளைட்டில் வந்து காப்பாற்றுவாளா இப்படியெல்லாம் எதிர்பார்த்துருக்கிற போது இந்த குரு என்ன பண்ணினாராம் குருங்கிற சூரியன் பிரகாசிச்சிடும் குரு அர்க்க அப்போ அந்த சூரியனை வந்து இந்த சூரியனை நமக்கு இந்த கண்ணால நேரடியா பார்க்க முடியாட்டாலும் எஃபெக்ட் ஆகுது தெரியறது கொஞ்சம் பார்த்துடலாம் அந்த குருங்கிற சூரியனை இந்த கண்ணால பார்க்க முடியாது உபனிஷத்துங்கிற கண்ணால தான் பார்க்கணும் அதுவா உபனிஷத்துங்கிற கண்ணுக்கு குருங்கிற சூரியன் வேணும் உபனிஷத்துங்கிற கண்ணு தெரியணுமானால் இந்த கண்ணு தெரியணுமான இந்த வெளிச்சம் வேணுங்கிற மாதிரி குருங்கிற சூரியனால உபனிஷத்துங்கிற கண்ணு திறக்கிறது உபனிஷத் சுச்சு உபனிஷத்தாகிற கண்ணு திறக்கிறது அந்த உபனிஷத்தாகிற கண்ணால இந்த சம்சார கடல் எதுல இவன் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அதை பார்த்தா அந்த கடலே காணுமா கடலே மறைஞ்சு போயிடுத்து எது கடல் கஷ்டம் அப்படின்னு தவிச்சுருந்தாலும் அந்த கடலே மறை மறைஞ்சு போயிடுது எங்க பார்த்தாலும் இவனுக்கு பிரம்மம் தான் தெரியுது ஆத்மா தான் தெரியுது இந்த கபீரோட ஒரு பாட்டு உண்டே குரு கிருபா அஞ்சன பாயோமரே பாயி அந்த குருகிருபா அஞ்சனா அது பாகவதாக இருந்தா எடுத்துட்டாரு பாகவதில சக்ஷுர்யா அஞ்சன சம்பிரயுக்தம் ததா பசதி வஸ்து சூக் சக்ஷுர்யா அஞ்சன சம்பிர்தம் கண்டி அஞ்சனம் போட்டுடா பூமி கடியில் இருக்கிற புதையெல்லாம் தெரியும்னு கதை உண்டே அது மாதிரி குருட கிருபையாகிற அஞ்சனம் அப்படின்னா ஞானமாக அஞ்சனத்தால பாக்குறத சாதாரண கண்ணால தெரியாத ஒரு புதைகள் தெரியறது ஆத்மாங்கிற ஒரு ட்ரெஷர் தெரியறது ஒரு நிதி தெரியறது அந்த நிதி பாஹிய சக்ஷுக்கு தெரியல அந்த ஆத்மாவாகிற நிதியை பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு வேணும் அந்த கண்ணுக்கு பேரு தான் ஸ்ருதி உபநேற்றம் உபநயனம் சரியா பார்த்தா உபனிஷத்து தான் பிராமணனுக்கு பூணல் உபனிஷத்தாகார பூணல் போட்டு பிராமணன் பரமார்த்த அர்த்தத்துல உபனிஷத் அவன் தான் பிராமணன் அப்படின்னு ஒரு நார்த பரிவராஜகத்திலயோ அதிலயோ விவரம் நூலால போட்டுக்கிறானே அது போராது தாவத்தசிய கௌணம் பிராமணியம் அவனுக்கு வந்து பிராமணியம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆனாலே டாக்டர் கூப்பிட தொடங்குற மாதிரி தான் நம்மள எல்லாரையும் பிராமணும் சொல்லிக்கிறது ஆனா வாஸ்தவமான பிராமணியம் எப்ப வர்றது எப்போ உபனிஷத் யஜோபீதியாக பிரம்மக்ஞ்சாம் பிராமணன் அது வரைக்கும் உபனிஷத் என்ன சொல்றதுன்னா இந்த சரீரத்தோட பிறந்து இறக்கிறதுக்கு முன்னாடி மரணத்துக்கு முன்னாடி யாரு ஆத்மாவை தெரிஞ்சுன்னு சரீரத்தை விடுறானோ ச பிராமண ஏதோம் விதித்வா பிரைதி சிறபண யாரு இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்காம இங்கிருந்து கிளம்பி போறானோ அவனுக்கு கிருபணன்னு பேரு கிருபணன்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப சிம்பத்தைஸ் பண்ண வேண்டியவன் அர்த்தம் அப்படின்னா இவ்வளவு ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்துட்டு அதை உபயோகப்படுத்திக்காதவன் பரமார்த்த லாபத்துக்காக யத்னம் பண்ணாதவன் அதனால அந்த பரமார்த்த லாபத்துக்கு யத்னம் பண்றதுதான் இவனுக்கு பெரிய லாபம் அதனால உபனிஷத் அப்படிங்கிறது ஒரு கண் உபனிஷத்துங்கிறது ஞானம் அந்த உபனிஷத் கொடுத்த ஞானத்தை உபனிஷத்தாகிற ஞானத்தை ரிஷிகள் எப்படி நமக்கு கொண்டு வந்து தந்தா மூணு டைப் ஆஃப் லைஃப் இருக்கு ஒண்ணு வந்து லோக சாமான்யமான வாழ்க்கை அது நீங்க எல்லாரும் அவளைத்தான் இப்ப கோட் பண்றான் அவள் தான் இருக்கு இல்லையா எதுக்கு இப்படி எல்லாம் அப்படின்னு கேக்குறான் இப்போ வைதிகமான கர்ம நிஷ்டையில இருக்கிற போது ஒரு கொஸ்டினே என்னன்னாக்கா இப்படிதான் இருக்கணுமா லோகத்தில் இத்தனை பேர் இருக்கலையா அப்படின்னு கேட்குறா பகவத் பாதா மூணு தரம் ஒன்று வந்து பிராகிருத்தம் ரெண்டு வைதிகம் மூணு ஔபனிஷதம் அந்த பிராகிருதமான வாழ்க்கை எல்லாரும் சாமான்யமா வாழற போல வாழறது ஜாயத்தே ஜாயஸ்வ மிரியஸ்வ இசீயாகி தாவராந்தி என்ன வேணா போறா அடுத்த ஜென்மா எப்படி வேணா வரலாம் அப்படின்னுட்டான் பிராகிருதமான வாழ்க்கை அவளுக்கு அவளுக்கு பத்தி நமக்கு இங்க பேச்சே இல்லை ரெண்டு கர்ம காண்ட வேதவிகிதமான வாழ்க்கை அது வந்து நம்ம வாழ்க்கைய ஒரு கண்ட்ரோல் பண்ணி நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சாபம் என்ன தெரியுமா நம்ம இந்த காலத்தில் இவ்வளவு சௌகரியம் இருக்கு அதோட ஒரு பெரிய தோஷம் நல்லது நிறைய இருக்குது நல்லது நிறைய பேருக்கு கிடைக்கிறது இங்கே உட்காந்து பேசினா எல்லாரும் கேட்குறா தெரிஞ்சுக்கிறாங்கிறதெல்லாம் நல்ல விஷயங்கள் அதில் இருக்கிற ஒரு கெடுதல் என்ன தெரியுமா அந்நேச்சுரலான ஒரு எலமெண்ட் இருக்குது அதில் ஒரு கிராமத்துக்குள்ள நான் பிறந்தேன் ஆனால் என் கால் என்னை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போகுமோ அவ்வளவுதான் நேச்சுரல் அந்த ஊரில் இருக்கிற என்ன தர்மமோ அதுதான் நேச்சுரல் நேச்சுரல் ஆனால் அதுதான் நேச்சர் நமக்கு கொடுத்துருக்கிறது நம்ம ஊர் மாடு நம்ம ஊர் மாடுதான் வெளிநாட்டு மாடு வெளிநாட்டு மாடுதான் ஏதோ நாம மேஜிக் பண்ற மாதிரி நினைச்சுண்டு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் கெடுத்ததுக்கப்புறம் ஊர் மாடு கிடைக்குமா ஊறு மாடு கிடைக்குமான்னு தேடி நடந்துருக்கா கிடைக்க மாட்டேங்கிறது எல்லாம் போயிடுத்து என்னவோ பெரிய ஒரு ரெவலூஷன் பண்ணினான் எல்லாம் நம்ம ஆளுகள் பண்ணின தான் எல்லா மிஸ் நம்ம வெளிக்காரால குத்தமே சொல்ல நம்ம ஆளுகளே தான் இந்த மிஸ்ஜீஃப் எல்லாம் பண்ணினான் எல்லாம் பண்ணி கெடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அது காணங்கிறேன் இதே மாதிரிதான் நாளைக்கும் ஆயிரம் ஆயிரம் வருஷமா தபசுனால டெவலப் பண்ணின்னு ஒரு ஸ்பீஷி லாஸ் ஆக போறது அது நஷ்டமாக போறது அந்த ஒரு வர்ஜிலையாக்க நாம இப்ப இருக்கோம் ஏன்னா அந்த குளோபலைசேஷன் சொல்ற பார்த்தேன்னா குளோபலா எல்லாரும் அப்படி ஒரு வழியே கிடையாது அப்படி ஒரு வழியே கிடையாது எல்லா கிராமத்துக்குள்ள இருக்கிற ஜீவிக்கு அந்த கிராமம்தான் தெரியும் எஸ்மின் தேசேஹி யோ ஜாதா தஸ்ய தஜ்ஜதம் ஹிதம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் ஒரு நியமம் உண்டு எந்த இடத்துல எவன் பிறந்திருக்கானோ அங்கே இருக்கிற மண்ணு அங்கே இருக்கிற தண்ணி அங்கே இருக்கிற ஔஷதம் அங்கே இருக்கிற செடி கொடிகள்ல தான் அவனுக்கு ஹிதம் இருக்கான் இது நேச்சர் பண்ணி ஒரு நியமம் இந்த நியமத்தை நம்மளால தவிர்க்க முடியாது நாம தவிர்த்து விட்டோம் ஆனாலும் நம்மளுக்கு இருக்கிற பவர் தவிர்த்தாலும் அப்பான் யூ அதுக்கப்புறம் அதோட ஒரு இஃபெக்ட் எல்லாம் தெரியும் அப்போ அப்படியே டெவலப் பண்ணிட்டு வந்து கர்மாவை சுத்தம் பண்ணி த்ரூ ஜென்ரேஷன்ஸ் சுத்தம் பண்ணி வந்து கர்மானுஷ்டானம் யாகம் யஜ்யம் தேவதா எல்லாம் பண்ணி அதுக்குள்ள பிரகிருல இருக்கிறதெல்லாம் ஜடபதார்த்தமாகவே ரிஷிகள் பார்க்கல நீ வரப்போற இதுக்கு நான் சும்மா பீடிக்க போட்டு சொல்றேன் அவ்வளவுதான் அது பூரா நான் சொல்லப்படுறதில்லை பிரகிருதியில எல்லாத்தையும் நம்ம சயின்ஸுக்கும் வேதத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுமே சயின்ஸு தான் ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா சயின்ஸ் எல்லாத்தையும் ஜடமான சக்திகளாக கெமிக்கல்ஸாகவும் அதாவும் இதாகவும் பார்க்குறக்கு வேதம் என சொல்லியம் தின் பிளிவியோய் எம் பிவீனம் எஷ்தே ஆமீ அமத யஹா பிருத்திவியம் திஷ்டன்னு வாசிக்கிற போது இந்த பிளானெட்ல உயிர் இருக்கா அந்த பிளானட்ல லைஃப் இருக்கா லைஃபுங்கிறதுக்கு இவன் ஒரு கான்செப்ட் போட்டு வச்சிருக்கான் கொஞ்ச நாள் முன்னால வரைக்கும் இவன் லைஃபுங்கிறதுக்கு இந்த நம்மள மாதிரி இருக்கிற சில மதங்கள்ல புருஷாளுக்கு மட்டும்தான் லைஃப் இருக்குற மதங்களே உண்டு அவ்வளவு ஜடம் இப்ப நம்ம மேல போற எறும்பு இருக்கோ இல்லையோ அதுல ரெண்டு எறும்பா பேசிக்கிறது ஒரு எறும்பு சொல்றது நம்ம போறோம் தெரியுமா இது ஒரு ஜீவன் உள்ளது பொடா இது வெறும் மண் இதுல ஒண்ணு ஜீவன் கிடையாது பாரு கடிச்சா அதுக்குள்ள இந்த ரத்தம் வரது தண்ணி வருதுமோ அதுல வந்து இதுக்கு ஜீவன் இருக்கு இதுக்கு ஜீவன் இல்ல செடி கொடிகளுக்கு ஜீவன் இருக்கு ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு ஜே சி போஸ்து தான் உண்டாக்கினானா ஒரு குழந்தை சொல்லிட்டு ஸ்கூல்ல டீச்சர் சொன்னா ஆக்சிஜன் உள்ள போய் கார்பன் டைஆக்சைடு வெளியில வருது அதனாலதான் நாம் உயிர் வாழறோம் இது ஏதோ ஒரு வருஷம் காட்சி சொல்லி இந்த வருஷம் தான் ஒருத்தர் கண்டுபிடிச்சா இருந்தோம் குழந்தை சொல்லிட்டு நல்ல காலம் நான் இப்ப தானே பிறந்த இல்லாட்டும் ஆக்சிஜன் இல்லாம செத்து போயிருப்பேன் முன்னாடியே பிறந்த ஆக்சிஜனே இல்லாம செத்து போயிருப்பேன் தான் சர்வம் விஸ்வம் விஸ்வஸ்மை நமகா அப்படின்னு தியரியே போய் எவலூஷனுங்கிறதே வச்சு நாம ஏமாந்து போயிட்டோம் ஏன்னா எல்லா அறிவும் இங்க இருக்கு பிரகிருத்தில தகுதி இருந்தா அது கிடைக்கும் அதுதான் விஷயங்களும் பண்ணி நான் மந்திர திரஷ்டார ஒரு சயா அவ்வளவுதான் அந்தந்த ரகசியங்களை பார்த்தா அவ அதை வாழ்ந்து லோகத்துக்கு பூரா ஹிதம் பண்ணணும் இப்ப பாருங்க எதுக்குமே கமர்ஷியலிசம் தான் முன்னால இல்லையா பேட்டன் எடுக்கிறது அதை எடுத்துக்கிறது நமக்கு பணம் எல்லாத்துக்கும் தேவதே பணம் தான் அப்படி இருக்கல எத்தனை விஸ்வம் பவத்தியே கனியிடம் விஸ்வம் ஒரு கிளையில உட்கார்ந்து எதையாவது வெட்டினா எல்லாத்துக்கும் பாதிக்கும் தேவர் சோ அவ கான்சியஸ் எப்படி இந்த மாதிரி இருக்கிற நூல்கள்லாம் நமக்கு கிடைச்சதுன்னா மேக்ஸ் முலர் கூட சொன்னார் ஒரு இடத்துல எப்படி இந்த பாரத தேசத்தில் ரிஷிகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சானா அவள் முன்னால பப்ளிஷர் கிடையாது பிரிண்டர் கிடையாது எடிட்டர் கிடையாது ரிவ்யூ எழுதுறவ கிடையாது நீ எழுதினது நன்னா இருக்கும்னு யாராவது சொல்ல போறான்னு நினைச்சு நல்லா அவ எழுதல எல்லாருக்கும் ஹிதம் பண்ணணும்ங்கிற மாதிர்புத்தியோட மட்டும் பண்ணினான் அவ காட்டுக்குள்ளே எங்கேயோ உட்கார்ந்து எழுதினா அதனால அது லோகக்ஷேமத்துக்கு உபயோகப்பட்டு அதனால பிரகிருதியில இருக்கிற ஒரு தேவதைகள் தான் சூரியனை நாம பகவான் சொல்றோம் நமக்கு என்னவோ அது ஏதோ இது சோலார் எனர்ஜி அது இது என்ன பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கோம் நாம பாட்டு நம்மளோட இன்டெலிஜென்ஸே அதுலேருந்து இருக்கிற ஒரு ஸ்பார்க் தான் இருக்கிற லைட்டுனாலதான் இங்க லைஃபே நிற்கிறது அந்த மூலப்பொருளுக்கு அது ஏதோ ஒரு ஜடவஸ்துங்கிற மாதிரி பேசுற சாஸ்திரத்தை இப்படி கஷ்டப்பட்டு படிப்பானேன்னு தோன்றது எது எது தேவதா ரூபமோ எது எது பரமேஸ்வர ஸ்வரூபமும் வேதாந்தம் கூட கொஞ்சம் நழுவியூட்டோமானால் சயின்ஸ் மாதிரி தோணும் ஆத்மாங்கிறது எலக்ட்ரிசிட்டி மாதிரி கொடுத்தா அவன் அந்த ஜென்மாவில் முக்தி அடைய முடியாது அந்த ஒரு எக்ஸாம்பிளே அவனோட மனநலத்துக்குள்ள கெடுதலை உண்டாக்கி விடுறது எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு ஜட எனர்ஜி இந்த ஆத்மாங்கிறதும் சேதனை அதுக்குள்ளதான் மாதிர்பாவம் வருது பிதிருபாவம் வருது ஒரு எல்லா பாவங்களும் வருது இல்லையா அதனால ஈஸ்வரத்துவம் அதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சாதான் இவன் கரையற முடியும் எல்லாம் ஈஸ்வரத்வம் அங்க தெரியும் இப்ப ரமண பகவான் வந்து நான் யார் நான் எங்கிருந்து உதிக்கிறதுன்னு பார்த்தா அகங்கார ஹிருதயத்துல அடங்கிறது அங்கேருந்து தான் தானாக ஒண்ணு கிளம்புறது அப்படின்னு சொல்றது அது ஏதோ சயின்ஸ் மாதிரி இருக்கு அம்மையும் அப்பனும் ஆய் என ஆக்கி அழித்து நல்லா அவரேதான் பாடினார் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனே வந்துடுச்சு இவ்வளவு ஞானத்தை சொன்ன பகவான் இந்த மலையை போய் பக்தி பண்ணினார் அம்மா அப்பா எல்லாம் ஏன் கூப்பிட்டார் அந்த பாவங்கள்லாம் எங்கிருந்து வந்தது அந்த பாவம் இல்லைன்னா நாம ரோபட் ஆயிடுவோமே ரோபோ ஆயிடுவோமே ஜடம் ஆயிடுவோமே இல்லையா அந்த நம்ம அதோட காரியம் இஃபெக்டா இருக்கு நம்மகிட்ட இந்த பாவம் எல்லாம் இருக்குன்னா காசுல எவ்வளவு அன்பு இருக்கணும் இஃபெக்ட் இவ்வளவு அன்புக்கு பசிக்கிறது என்ன கடல் இருக்கணும் அது ஆனந்த கடல் ஆனந்தா தேவல் விமான ஆனந்தத்திலேந்து உத்விக்கிறது எல்லா நிறைவையும் கொடுத்து கம்ப்ளீட் பண்றது ஆனந்தம் ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தி ஆனந்தம்னா ஒரு கெமிஸ்ட்ரிங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிடலாம் எக்ஸ்பிளைனேஷன் இஸ் நாட் திங் கெமிஸ்ட்ரீன்னு எடுத்துங்கோ அதுல வரக்கூடிய ஒரு ஒரு பாவம் வரபோது அதுல வரக்கூடிய மூமெண்ட்ஸ் அது வந்து நாடியின் நரம்புகளை எல்லாம் பாதிக்கிறது ஒரு பல்பு அழிச்சு எடுத்துட்டு எலக்ட்ரிசிட்டியை பத்தி ரிசர்ச் பண்ணினா எப்படி இருக்கும் கிடைக்குமா அது மாதிரி மூலப்பொருளை நீக்கி வச்சுட்டு நாம பண்ணிடுவோம் எப்படி கிடைக்கும் அது உபயோகப்படுத்திக்கலாம் அதுக்குள்ள ஒரு உபயோகம் அதுக்குள்ளாஸ்திர அத்தியாத்மத்துக்குள்ள கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை இங்க சிம்பிளா மனுஷனுக்கு இருக்கிற காமன் சென்ஸ் மட்டும் வரும் ஒண்ணும் அண்ட உங்களுக்கு என்ன வேண்டி இருக்கு ஒரு குழந்தைக்கு பிறந்த உடனே தாய் வேண்டி இருக்கு வளர்ற போது தந்தை வேண்டி இருக்கு கலந்துக்கிற போது பிரெண்ட்ஸ் வேண்டி இருக்கு பருவ நிலையில பர்த்தா குழந்தைகள் அதுக்கப்புறம் குழந்தைகள் வேண்டியிருக்கு பேர குழந்தைகள் வேண்டி இருக்கு இப்படி வந்து இதுதான் தபசா சீயோதி என்ன சொல்லி பரமேஸ்வரன் வந்து அப்படி விரிஞ்சு தானே எல்லாமாய் சந்தோஷப்பட்டிருந்த இதெல்லாம் பார்த்தோம்னா நாம இதுவே சம்சாரம் இதுவே பரமார்த்தம் திரிலோகி கிருஹஸ்தாய விஷ்ணு நமஸ்தே சங்கராச்சாரிய இந்த பிரபஞ்சமே அவரோட ஃபேமிலியாம் பரமேஸ்வானுக்கு த்ரிலோகி கிரகஸ்தா அப்ப இந்த கிரகஸ்த இந்த உலகம் பூரா அவனுக்கு வீடா இருக்கு குடும்பமா இருக்கு ஃபேமிலியா இருக்கு எல்லாமே தானாவே இருந்து சந்தோஷப்பட்டுக்கிறான் பார்த்து அப்படி ஒரு நிறைவு அப்படி ஒரு ஆனந்தம் அப்படியே ஒரு சந்தோஷம் இவனுக்கு வரணும் ஆனா இதுல என்ன சம்சாரம் ஏன் நாம அது சொல்றோம் கண்டம் கண்டமா பாக்குறோம் கண்டம் கண்டமா பார்க்கறது ஒன்று பிறக்கிறது ஒன்று இறந்து போயிடுறது பிறக்கிறத சந்தோஷம் இறந்து போறது துக்கம் இந்த அலை குமிழி எல்லாம் எழும்ப எழும்ப எழும்ப கடல்ல மாத்தமே இல்லைன்னு தெரியல ஐயோ அந்த அலை பறந்து சந்தோஷம் அலை செத்துப்படுத்து அப்படிங்கிற மாதிரி அந்த துவைத கற்பனை நம்மளை அகண்டத்துலேருந்து பிரிச்சு விடுத்து அந்த மூலப்பொருளையும் நாம் பார்க்கலை உறவிடம் இருக்கு சாம எஜுரேவச்சிகி பர்தா பிரபு சாட்சி நிவாசம் சுகத் பிரபவ பிரயஸ்தபவ பிரளயஸ்தானந்த ஆனந்தா தேவ இமான ஆனந்தேன ஜாத்தான் ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்திய பிரபவ பிரளய ஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம் அவ்வயம் அந்த பீஜம் அழியவே அழியாது இருந்துகிட்டே அந்த பூர்ணப் பொருளை எப்ப இவன் தொட்டுடுறானோ உள்ளாச்சுனால தொட்டுடுறானோ அது இவனுக்கு தன்னை பிரகாசப்படுத்தும் வெளிப்படியா தொட வேண்டாம் உள்ளால தொட ஒரு பவர் இன்னைக்கு வந்து ஒரு பைனாக்குலர் மாதிரி ஒரு சாதனம் கொண்டு வந்து காட்டினேன் என்ன சொன்னாலிட்டி இப்படி கண்ணுக்குள்ள போட்டுடாக்கா அதுக்குள்ளே பண்றதுக்கு நம்ம திருஷ்ட போய் திருஷ்டியாலும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் திருஷ்டியோட பவரை பாருங்களேன் போய் பார்த்து அம்தொரு பிதாஹ் சொல்றேன்னா நமக்கு ஒரு மானுஷிகமான லெவல்ல என்ன ஆனந்தம் இருக்கும் அதுதான் பகவானோட புருஷ விதத்துவம் சம்பிரதாயமா வந்த வாழ்க்கை இது ஒன்றும் சந்தேகமே இல்லை ஈஸ்வரனோட ஈஸ்வரத்துவமும் ஆத்மா இது இன்னும் நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மம் எல்லாம் சொல்ற இதெல்லாம் பொய் அப்படியோ சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் எல்லாம் கிடையாது ஒரு இருக்கு அதுவே தான் நிர்குணமாகவும் இருக்கு சகுணமாகவும் இருக்கு நிர்குணம்னா குணம் இல்லாததுன்னு நினைச்சுக்காதேங்கோ திரிகுணா சகுணம்னா சம்சாரம் நர்த்தம் எது நீங்க சகுணம் சொல்றீங்களோ அதுக்கு சம்சாரம் அர்த்தம் நிர்குணம்னா குணாதி ஆனந்த பொருள் அர்த்தம் நிற்குணம்னா என்ன எல்லாரும் சத்தகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இருக்கு அப்புறம் என்ன பிரயோஜனம் குணாதீதமான வஸ்துக்கு தான் நாம நிர்குணங்கிறோம் அது நிர்குணே யார் ரத்திகி அப்படின்னு பாகவதமே உத்தம பக்திய நிர்குண பக்தி அப்படின்றது குணத்தை கேக்கிறதுக்குள்ள ஹிரதயத்துக்குள்ள ஆனந்தம் வருது நிர்குண பக்தி அப்படின்னு அப்படியா சத்வர்துணத்தால தடப்படாத பக்தி அதனால அந்த மாதிரி இருக்கிற அந்த பொருள் எல்லா எலமெண்ட்ஸும் அது ஒண்ணு ஒண்ணும் அந்த ஈஸ்வர சக்தி அந்த மூலப்பொருள்ல இருந்து பிரிச்சு பார்த்தேன் ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துல ரிஷிகள்லாம் தியானம் பண்ணினா இந்த பிரபஞ்சத்துக்கு மூலம் என்னது பிரகிருத்தியா ஸ்வபாவமாக இல்லை ஸ்வபாவமாக இயற்கையாகவே அப்படி வந்ததா எல்லாருக்கும் அது ஒரு பிரம இருக்கேன் நேச்சர் அப்படின்னு நேச்சரோடே ஸ்வாவம் இயற்கையாக அப்படி வந்ததா இல்லை வந்து யாரோ பண்ணினானா இல்லை இப்படி பல விஷயத்தை ரிசர்ச் பண்ணி அவளால் கண்டுபிடிக்கவே முடியலை லாஸ்டில் அவள் பண்ணினா கண்ண மூடி உள்ள ஆழ்ந்து கவனிச்சான் இந்த மூல கிரியே புரொஜெக்ஷன் எங்கிருந்து வர்றதுன்னு பார்த்தா தே தியானயோகானுக்தா அபசியன் தேவாத்மசக்தி அந்த தியானத்துல இருந்துட்டு அந்த தேவாத்மசக்தி தேவனுடைய அந்த சக்தி விசேஷத்தை பரமேஸ்வரனுடைய அந்த சக்தி விசேஷத்தை ஹிருதயத்துக்குள்ள பார்த்தா எந்த சக்தியினால உண்டொரு பொருள் அறி உளி ஒளி உளமே நீ உலதுனில் அருணாச்சல அஷ்டகத்துல வருது ஒரு அதிசய சக்தி அந்த சக்தி விசேஷத்தை ஹுதயத்துக்குள்ள அவ பார்த்தா அப்படின்னு உபனிஷத் இந்த மந்திரத்தை வச்சுன்னு காஞ்சி பெரியவா ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கா எம் எஸ் எல்லாம் கூட தே தியான யோகா அனுகதா அபசியன் துவாமேவ தேவியும் ஸ்வகுணைர் அந்த தேவாத்ம சக்திங்கிற இடத்துல துவாமேவ தேவியும் மாத்திண்டார் துவாமேவ தேவியும் ஸ்வகுணைர் நிகூடாம் துவமேவ சக்திஹி பரமேஸ்வரஸ்ய மாம்பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரி அது உபனிஷத் மந்திரம் தான் கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் மாத்தி இருக்கு அவ்வளவுதான் இந்த உபனிஷத் மந்திரத்தை எடுத்து ஸ்லோகமாக பண்ணிட்டு